அபிஷேகம் வரங்கள் வல்லமைகள் ஒரு மனிதனுக்குள் அலன்மூட்டி எழுப்பப்படும் பொழுது அவனுடைய வாழ்க்கை எப்படி மாறுகிறது அதை நான் விளங்கிக் கொள்ள வேண்டியதாக அவசியம் நம்ம நினைக்கிறோம் அபிஷேகத்தின் மூலமாக ஒரு அசைவு இருக்குது ஒரு மகிழ்ச்சி இருக்குது ஒரு விடுதலை இருக்குது ஒரு துள்ளுதல் இருக்கிறது இல்லை ஒரு அந்நிய பாஷை இருக்கிறது இப்படின் தான் எடுத்துக்கிறோம் இவைகளெல்லாம் அதில் உண்டு ஆனால் இவைகளெல்லாம் ஒவ்வொரு பகுதிகள் கிளைகள் ஆனால் இதுக்கு அப்பாற்பட்டு நம்முடைய வாழ்க்கையை அது மாற்றுகிறது அபிஷேகத்தினுடைய நான் தீமத்திலேவே உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் தீமத்தையும் எப்படிப்பட்ட இருந்த அபிஷேகத்தில் உபயோகிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசு தாவியினாலே காத்துக்கொள் அவனுக்குள்ள 6 sorry இருந்தது ஒன்று 1 6 இது நிமித்தமாக நான் உண்மையில் என் கைகளை வைத்தால் உனக்கு உண்டான எழுப்பி விடும்படி சங்கத்தார் உண்மையில் கைகளை வைத்தபோது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே இங்கே தாவி வரம் அனல்முட்டி எழுப்பப்படுதல் அசதியாயிராதே இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் நாம் கேள்விப்படுத்தும் இவனை எப்படி பண்ணிச்சு அதான் ரொம்ப முக்கியம் அபிஷேகத்தினுடைய முக்கியமான தன்மையை ஒரு மனிதனை மாற்றுவதுதான் இல்லாவிட்டால் உருவாக்குவதுதான் இல்லாவிட்டால் உடைத்தல் தான் இல்லாவிட்டால் சரிப்படுத்துதல் தான் அபிஷேகத்தினுடைய ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை பரிசுத்த ஆவியினால் நீ காத்துக்கொள் அப்படினால நோக்கம் சில காரியங்களை காத்துக்கொள்ள என்பதை நாம் புரிந்து வேண்டும் திமுக அபிஷேகம் இல்லாவிட்டல இந்த வரம் இந்த வல்லமை இந்த சக்தி எப்படி மாற்றி இருந்தது நான் ஒரு சின்ன சின்ன பாயிண்ட் சொல்றேன் அது உங்களுக்கு உங்களுக்கு பக்தி விருதிக்கு இருக்கும் நான் ஏழு பாயிண்ட் சொல்றேன் அவனை எப்படி சேஞ்ச் பண்ணியிருச்சு அது இந்த அபிஷேகம் நம்மளை அப்படி மாற்றியிருக்கா என்னையை மாற்றியிருக்கா நம்மை மாற்றி இருக்கிறதா நம்முடைய உர்களை மாற்றி இருக்கிறதா உங்களை மாற்றி இருக்கிறதா இதை நாம் சிந்திக்க வேண்டிய நேரம் இது சும்மா நம்ம ஏதோ அபிஷேகம் பற்றிட்டோம் அபிஷேகம் பெற்றுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டே இருக்க முடியாது அபிஷேகத்தில் உள்ள அந்த மறு ரூபம் நமக்குள்ளே நடக்காத பட்சத்தில் எந்த பயனுமே இல்லை எம்ஃபில் படிச்சிருப்பாங்க அதை டாக்டரை எடுத்திருப்பாங்க ஆனால் அவங்களால செய்ய முடியாது அவங்க ஏதோ படிச்சிருக்கிறாங்க ஆனால் அதே இதில் நல்லா படித்தவங்க தேர்ச்சி அடைந்தவங்க நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி வேர்ல்டு லெவலில் ஃபேமஸ் ஆகிறாங்க ஆனால் அதே நேரத்தில் அதே டிகிரி வாங்கினாலன் சும்மா இருந்து நேரத்தை வெற்றியாக கழிக்கிறது நீங்க என்ன செய்யலாம் பார்க்கலாம் அந்த அந்த தலைக்குள்ள இருக்கிற அந்த குட்டி மூளை கொஞ்சம் கொஞ்சம் மூளைதான் அவனை பெரிய ஸ்காலராக மாத்துது இவன் டம்மியாக கிடக்க சரி ஒன்ஸ் இவனுடைய பிறப்ப பார்க்கும்புதே அப்போ சிலர் பதினாறு ஒன்று அதன் பின்பு அவன் தெர்பைக்கும் போனான் அங்கே தீமத்தில் ஒரு அப்ப இவன் வந்து ஒரு கலப்பு திருமண தம்பதிகளுக்கு பிறந்த ஒரு ஆய்வு இன்னொரு விதத்தில் சொல்லப்போனா இவனுக்குள்ள ரெண்டு விதமான ஜென்ம சுவாவம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை தாவிதி சொல்லுகிறான் என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தால் நான் துர்க்குணத்தில் உருவானேன் அப்ப துர்க்குணத்தில் உருவாகிற ஒரு மனிதன் பாவத்தில் கற்பம் தரிக்கப்படக்கூடிய ஒரு மனிதன் இப்பொழுது இரண்டு விதமான இனங்களுடைய கலப்புல பிறக்கிறான் இவனுக்குள்ளவ த்தன்மஸ்வம் தலை தூக்கி செயல்பா இவன் அபிஷேகம் பெற்றோட அடிபட்டு போயிருச்சு கிரேக்கனுடைய ஆவியம் போயிடுச்சு ஆவியம் போயிடுச்சு அவன் செயல்பட மாட்டான் எங்கேயுமேட்டான் செயல்பட மாட்டான் அவனை அவங்க அப்பா யாருன்னு அவன் பவுல சொல்லுவான் தகப்பனு வேறோட அதுக்குதான் அபிஷேகத்தில் நிரம்ப சொல்றோம் ஜென்மஸ்வாவும் கிரேக்கனா இருக்கலாம் ஜென்மஸ்வாவும் யூதனா இருக்கலாம் ஜென்மஸ்வாவும் யூதனும் கிரேக்கனும் மிக்சிங்கா இருக்கலாம் ஆனா அபிஷேகம் வந்த உடனே இது டோட்டல் சுத்தமா அப்படியே மாறி போயிருச்சு ஒண்ணுமே ஒன்று அபிஷேகம் கொடுத்தது இவனை போதே சீசன் அப்படி அறிமுகம் அறிவிச்சிருக்கும் தீமு சீசனா நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் என்னுடைய சீசர்கள் என்று எல்லாராலும் நீங்கள் அறியப்படுவீர்கள் வாசிங்க அப்போ ஒரு மனிதனை தேவனுடைய அன்பு எப்படி மாற்றுவது பாருங்க ஒருவனுக்கு யோவான் பதிமூன்று முப்பத்தி ஐந்து நீங்கள் ஒருவரையில் ஒருவர் அன்புள்ளவர்களா இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய என்று எல்லாராலும் அறிந்து கொள்ளவர்கள் என்ற அன்பு அபிஷேகம் அவனுக்குள்ள வந்த பிறகு இப்ப புது அன்பு வந்துருச்சு அதே அன்பு தேவ அன்பு ரோமர் கழக நிருபத்தின்படி நாம் பார்க்கும் பொழுது மேலும் உங்களுக்கு அருளப்பட்ட பரிசு தாவி நமக்கு அருளப்பட்ட பரிசு தாவினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய உள்ளங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது அப்போ இந்த அன்பு எழுத்தின் பிரகாரமான அன்பு போயிருச்சு கிரேக்கண நேசிகிறது ரோமர் அஞ்சு படி மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசு ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது இந்த அன்பு வந்து இவன இப்போ உலக பிரகாரமான மாம்சீ அன்பு மனுஷனை நேசிக்கிறது மனுஷியை நேசிக்கிறது பணத்தை நேசிக்கிறது இல்லாவிட்ட உலக பிரகாரமா எதையாவது நேசிப்பது அப்படியே வேறோடு பிடிங்கிட்டு இந்த அன்பு உள்ள வந்து இந்த அபிஷேகம் என்கிற அன்பு இவனுக்குள்ள வந்து எல்லாரையும் சகோதரத்துவமா என்ன செய்ய நேசிக்க வச்சிருச்சு ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லாரும் உண்மையான அன்பு பட்சபாதம் இல்லாத ஒரு அன்பு மாயமற்ற அன்பு அன்புல என்ன அன்புக்கு ஒரு லிஸ்டே இருக்கு அன்பு சினமடையாது பாருங்க அடிச்சு இவனை எல்லாரையும் நேசிக்க கூடியவனா மாற்றி நேசிப்பான் நேசிப்பான் புறஜாதியும் நேசிப்பான் அங்கெல்லாம் போய் கத்தோடைய ஜனங்கள் நேசிப்பான் அபிஷேகம் இந்த வேலையை செஞ்சிருக்கா ஜென்மஸ்வாவத்திலிருந்து விடுதலை கிடைச்சிருக்கா உங்களால எல்லாரையும் நேசிக்க முடியுதா ஒரே மாதிரி தமிழ்ல சொல்லுவாங்க ஒரு கண்ணுல சொல்லுங்க ஒரு கண்ணுல வெண்ணெய் ஒரு கண்ணுல சுண்ணாம்பு ஒரு சிலருக்கு ரெண்டு கண்ணிலயுமே சுண்ணாம்பு தான் பாருங்க உங்களுக்குள்ள அனுப்பப்பட்ட இந்த அபிஷேகத்துல இவ்வளவு இருக்கிறீங்களா நேசிக்க முடியுதா பகைக்கிறவங்கள விரோதிக்கிறவங்கள நினைக்கிறேன் அவன் பெற்றவனா ஜீவிய வந்து திமுக தெரியுமா யாரு அந்த ரோட்டை நிற்பான ஒருத்தன் இந்த ட்ரெஸ்ஸு ஒரு மாதிரி பண்ணிட்டு வருவானே முடி இப்படி வளர்த்துருப்பானே அந்த வீட்டுக்கே அடிக்கடி போவானே இங்கே உட்காந்துருப்பானே அந்த ஆளா இப்படி யாரும் நிச்சயமாட்டாங்க யாரும் சொல்ல மாட்டாங்க திமுத்தீவ சொல்ல மாட்டாங்க வீட்டு வீடா போவாங்க குறை சொல்லுவாங்க அதை பேசுவாங்க இதை பேசுவாங்க தீமத்திய பத்தி ஒருத்தனும் குறைய பேச முடியாது ஏன்னா அவன் வந்து நர்சாட்சி பெற்றவன் தீமத்தின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஒரு பயம் ஒரு பக்தி ஒரு அன்பு ஒரு நேசம் அவன் மேல ஒரு தனி மதிப்பு அவனை பத்தி அவன் சின்ன பையன்தான் நான் அதை சொல்ல வந்த பாயிண்டே தான் இவன் வாலிப பையன்தான் இது ஒரு நாற்பது வருஷம் விசுவாசி அவனுடைய சரித்திரம் அல்ல தீமத்து யாரு ஒரு வாலிபன் ஒரு வாலிபனுடைய லைஃபை மாத்திர ஒரு ஆவியானவர் ஐத வாழ்க்கையின மாற்ற முடியாதா அவனுடைய லைஃப் டோட்டலா சார்ஜு சாட்சியில ரெண்டு ரெண்டு சாட்சி இருக்கு நர்சாட்சியில் ஒன்னு சத்தியத்தால் சாட்சி விசுவாசத்தால் சாட்சி கடைசியில் விசுவாசத்தினால் நர்சாட்சி பெற்றார்கள் சொல்லிருக்கு சத்தியத்தால் நர்சாட்சி பெற்றார்கள் விசுவாசத்தில் உனக்கு ஒரு நல்ல சாட்சி இருக்கணும் அடுத்து சத்தியத்தின்படி ஜீவிக்கிறதுல ஒரு சாட்சி இருக்கணும் முப்பத்தி முப்பத்தி ஒன்பதா இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலேட்சி பெற்றதும் அல்லாமல் சத்தியத்தாலும் நர்சாட்சி பெற்றவர் உனக்கு ஒரு சாட்சி இருக்கணும் நல்ல சாட்சி இருக்கணும் உனைய பத்தி நல்லவன் நல்லா உதவி செய்வான் நல்லா செய்வாங்க நல்லா பாடுவாங்க நல்லா பிரசங்கம் பண்ணுவாங்க சொல்றத விட விசுவாசத்தில் அவன் நல்ல மனுஷன் விசுவாசில் நிக்கிறாள் சத்தியத்துக்காக நிக்கிறாள் ஒரு சாட்சி வேணும் இது எப்படி பையனுக்குள்ள மாற்றம் வந்தது அதுதான் அவன் பெற்ற அபிஷேகம் அதுதான் மூப்பர்கள் அவன் தலையில கை வச்சபோது கிடைச்ச வரங்களினால உள்ள செயல்பாடு நல்லா புரிஞ்சுக்காங்க நமக்கு லைஃப் மாற்றம் இல்லாமல் அபிஷேகம் பெற்றிட்டு ஓட்டத்தை முடிச்சுட்டு நல்லா ஒரு பெரிய பாசிட்டம் பண்ணிட்டு நீ சீனுக்கும் போல என்ன பிரயோஜனம் உங்கள் காரியங்களை உண்மையுலன் அவனை வேறொருவனும் என்னிடத்தில் இல்லை அவளுடைய சீர்படுத்து பிசாசு வந்து மனதான் கெடுக்கிறதுக்கு யாசப்படுறான் சர்ப்பமானது எவாலை வஞ்சித்தது போல உங்கள் மனம் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று கெடுக்கப்படுமோ என்று நான் பயந்து சின்ன பையனா இருப்பான் ஆனா ஒரு மாம்சீகமான ஒரு மனசு இருந்திருக்கும் பெரிய வயசான ஆளா இருப்பாங்க வாலிப பையனை மாதிரி மைண்ட் குழம்பிட்டே இருக்கும் ஆனா இவ மைண்ட் எப்படின்னா இவன் சின்ன பையன் ஆனா பவுல் வந்து ஒரு பெரிய அப்போசலன் மகா பிரதான அப்போசலனும் கொஞ்சமும் என்னை போல மனதுள்ளவன் அவன் தான் இருக்கான் வேற யாரு இல்ல வயசானவங்க இருக்காங்க திறமை உள்ளவங்க இருக்காங்க சீனியர்ஸ் எல்லாம் இருக்காங்க ஆனா இவர்களுக்கு மத்தியில ஏன் மைண்ட் யாருக்குதான் இருக்கு இவனுக்கு தான் இருக்கு அவங்க மனது எப்படி இருக்கு கிறிஸ்துவின் சிந்தையை அறிந்தவன் யார் எங்களுக்கோ கிறிஸ்து சிந்தை உண்டாயிருக்கிறது தீமதி சொல்லுவான் அவனை மன்னிச்சிடலாமா இல்ல பவுல் ஒரு ஊழியத்துக்கு கிளம்புறாரு அப்படின்னா போதும் இவன் உடனே கிளம்புவான் நம்ம ஊழியத்துக்கு போகலாமா ஒரே மைண்ட் அவதான் சொல்றேன் என்னை போல மனதை அவனோட மைண்ட் இந்த வாலிவு பிராயத்துல உலகம் மாமிசம் பொண்ணுங்க பெண்ணுங்க பணம் அது இதெல்லாம் அலைபாயவே விடல கிறிஸ்து இயேசுக்குள்ள அவருடைய மனது பாதுகாக்கப்பட்ட காரணம் சரியான ஒரு அபிஷேகம் சும்மா அபிஷேகம் பட்டுட்டு இங்க அபிஷேகம் படுவாங்க வெளியே போய் சட்டையை பிடிச்சு நிப்பா என் காசு கொடுறாங்க இங்கே சா அபிஷேகம் படுவாங்க சாப்பாட்டில் என்ன நல்லா கவனிக்கலாம் பாங்க இங்கே அபிஷேகம் பெறுவாங்க வீட்டுக்கு போன உடனே கஞ்சா பூச்சான்னு கத்துறது ரூமுக்குள்ளே போன உடனே ஏ வே இந்த நாயை பேய விரட்டுற மாதிரி கத்துறது இதெல்லாமே அபிஷேகம் அல்ல அதான் ஒரு பாஸ்டர் சொன்னார் நமக்கு சேலத்தில் இருந்தார் சாமுன்னு சொல்லி அவர் கெல்லிஸில் இறந்துட்டார் அவர் சொல்லுவார் நான் ஒரு சர்ச்சுக்கு வாரேன் அபிஷேகத்தில் விசுவாசிலாம் நிரம்ப சொல்லு நான் சொல்கிறேன் இவனுக்கு இவளுக்கெல்லாம் அபிஷேகம் ஒரிஜினலாக பொய்யா டூப்ளிகேட்டாக சொல்கிறாங்க எனக்குள்ளே இருக்கிற ஆவியான ஒரு கரெக்டாக தமிழ் அநேகர் சும்மா பழைய அநியவாசியை பேசிட்டு வண்டியை ஓட்டிட்டு இருக்கோம் இந்த பழைய சர்டிஃபிகேட் வச்சிருப்பாங்க லாமினேஷன் போட்டு கிழிஞ்சு போனதெல்லாம் ஒட்டி இதே மாதிரி ஒரு அபிஷேகத்தை வச்சுக்கிட்டு நீ வண்டி ஓட்டிகிட்டே இருக்கிற கடைசி வரைக்கும் மைண்ட் மாறி இருக்கா மனசு மாறி இருக்கா பவுலை போன்ற மனது அவர் அப்போஸனுடைய மனது வந்துருச்சா அவர் சொல்றாரு என் மனசு வந்து கிறிஸ்துவின் மனது அதே மனசு யாருக்குள்ள இருக்கு ஒரு வாலிப பயன் ஆகிய இருக்கு நீ அபிஷேகம் பெற்றவன் ஐந்தாவது ஊதியம் செய்வது போல அவன் என்னுடனே கூட சுவிசேஷத்தின் நிமித்தம் ஊதியம் செய்தான் என்று அவனுடைய உத்தம குணத்தை அறிந்திருக்கிறீர்கள் அவனுடைய தன்மை எப்படி தகப்பனுக்கு ஊர்கள் தான் ஒரு பிள்ளை ஊழியன் போல அவன் எனக்கு ஊழியா ஒரு சாக்ரிபை பலியின் சிந்தையோடு செய்யாத ஊழியம் ஊழியம் இல்ல ஈசாக்கு பலி செலுத்துறான் கைய கட்டியாச்சு அப்படியே ஒப்பு கொடுக்கறான் அதுதான் என்னது இருக்கு கட்டை இருக்குறான் ஒரு வாலிவு பையன் அவன் எத்தனை வயசு நூறு வயசு ஏ பைத்த கற மாதிரி கையாங்க தள்ளி விட்டு எங்க போயிருவான் ஓடி போலாம் என்ன பலியோட கத்தர் சொன்னாரா அப்படின்னு நான் நினைச்சேன் அபராமம் தன்னுடைய ஈசாக்கு தன்னுடைய பையனுக்கு சின்ன பிராயத்திலிருந்தே இந்த பலிசிறுத்துல சொல்லிக்கிட்டே இருந்தான் அப்படி ஒரு சம்பவம் கதை இருக்கு ஒவ்வொரு ட்ரிப்பும் அவன் பலிபட செலுத்தும் போதுலாம் ஈசா கிட்ட சொல்லி இருக்கிறதுலயே ஸ்பெஷலா நினைச்சிட்டு வாடிச்சிட்டு வா எடுத்துட்டுவான்னு மந்தையில நீ இப்போ இருக்கிறதுல எதோ எடுத்துட்டு வரணும் அருமையானதா ரொம்ப மேன்மையானதை எடுத்துட்டு வரணும் நசல் கொண்டாது நம்ம தெய்வத்துக்கு எகவாக்கு நினைச்சக்கூடாது இப்படி அவரு பலியிட சொல்ல அந்த சிந்தையில பவுல் சொல்றாரு அவன் வந்து எனக்கு ஊழியம் போது ஏதோ பேருக்கு முதுமுறு தற்கிச்சுக்கிட்டு வம்பு பண்ணிக்கிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு வயசானே இருந்தான் பரியாசம் பண்ணிட்டேன் அப்படி எல்லாம் ஊழியம் செய்யலாம் செஞ்சுட்டு போயிட்டு அங்க நின்றுட்டு கதை அடிச்சுக்கிட்டு ஐயோ சொல்லல அவன் ஊழியம் செஞ்சான் எப்படி செஞ்சான் தகப்பனுக்கு ஒரு பிள்ளை ஊழியம் அதை குறித்து அவன் பகல் பேசும்பொழுது அவனுடைய உத்தம குணத்தை அறிந்திருக்கு அவனுடைய அந்த ஊழியத்தினுடைய பிரதிபலன அவன் சொல்ற வார்த்தை என்ன உத்தம குணம் அவன் என்னுடனே கூட சுவைசேஷத்தின் நிமித்தம் ஊழியம் செய்தான் என்று அவனுடைய உத்தம குணத்தை ியில எது இருக்கணும் உத்தம குணம் இருக்கணும் மனசாட்சி தேவனுக்கு முன்னால பியூரா நிக்கணும் நான் தப்பு பண்ணல நான் தவறா பேசல தவறா நடக்கல தவறா சிந்திக்கல கிளியரா பியூர் மைண்ட்ல நிக்கணும் மனிதன் முகத்தை பார்க்கிறான் தேவனோத்தின் ஆழங்களை ஆராய்ந்து அறிகிறார் யோசிச்சு பாருங்க நம்ம ஊழியெல்லாம் எப்படி இருக்கு அதனால நான் ஊழியக்காரங்களுக்கு சொல்றேன் நீங்க நினைச்சுட்டு இருக்காதி எல்லாருமே ஊழியர்கள் தான் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் ஆட்சியத்தை பத்தியோ திருந்தணுங்கிற ஒரு வார்த்தையோ இயசுவை அப்ளை எங்கெல்லாம் எழுது அது ஒரு ஊழியம் அப்படி ஊழியம் செய்வது ரெண்டு திமுத்தி ஒன்று நாலு இந்த அவனை விசுவாசத்தை ஒரு மாயமற்றி கொண்டு வந்து முதற்கொண்டு பேச்சில் அவனுக்கு அதிசயம்னா பரிசுத்தான் வெறும் அந்நியவசம் மட்டும் பேசாது அவனை யாரா மாத்தும் விசுவாசிய மாத்த விசுவாசம் அந்த விசுவாசம் விட்டு எங்க என்ன பிரயோஜனம் சொல்லுங்க அது வந்து இந்த ஜெனரேட்டர் டீசல் குடிச்சு நல்லா ஓடிட்டு எங்க என்ன வராது பவர் சப்ளை வராத கேஸ் சில மோட்டர் ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனால் எதுவும் எடுக்காது தண்ணி எடுக்காது பார்த்துருக்கீங்களா பார்த்துக்கிங்களா உங்க வீட்டில் எப்படிலாம் இருக்கும் அதே மாதிரி ஒரு சிலர்லாம் நல்லா ஆவில் அரம்புவாங்க பார்த்தா அதான் பார்த்துட்டு ஜோயல் சொல்வாரு அடிக்கடி நல்லா பாடுபாடு மாடு மாறி பாடுபடுவாங்க அரே இடத்துல மாடு மாறி முட்டி தூக்கிடுவாங்க அப்ப என்ன பிரடு மாதிரி என்ன செய்றாங்களா பாடுபடுறாங்க கத்தோடைய வீட்டில் கத்தோடைய வேலையில் மாடு மாதிரி அப்படியே உயிரை கொடுக்கிறது ஆனா பிரச்சனை மாடு மாறி மூட்டை கடல் இவ்வளவு நேரம் இழுத்ததுக்கு இவ்வளவு நேரம் பாடுபட்டதுலாம் என்னதே போச்சா நேரம் இப்படிதான் இருக்கிறோம் மாயமற்ற விசுவாசம் அவனுடைய விசுவாசங்கிறது ஒரு ஸ்பெஷல் விசுவாசம் சரியான விசுவாசம் சின்ன பையன் தான் அவனை அசைக்கவே முடியாது கடைசியார் அவனை கத்தர் உத்தமனா மாத்திட்ட சொன்ன உத்தம குணம் இப்ப உத்தம குமாரன் அவனை சங்கீதம் பத்தொன்பது பன்னிரெண்டு பதிமூணு உணர்கிறவன் மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களா துணிகரமான குற்றம் இருக்கக்கூடாது அப்பதான் நீ உத்தமன் ஆண்டவர் வந்து ஆப் ஒரு சந்த குழந்தை ஒன்னு வயதான போது தரிசனமாகி நான் சர்வ தேவன் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு ஆண்டவர் சொல்றாரு இருபத்தி நாலு வருஷம் நான் எதிர்பார்த்துட்டு வந்து கிளியரன்ஸ் கிடைக்கல வயசு ஆயிடுச்சு என் வாக்கு தத்தமும் நிறைவேறணும் அப்படி நிறைவேறணும்னா நீ யாரா மாறணும் வயசாயிடுச்சு எனக்கு உட்கார முடியல நிக்க முடியல ஐயோ அப்படிலாம் இல்ல இவைகளுக்கு மத்தியில நீ யாரா மாறணும் நான் எதிர்பார்க்கற உன்னை உத்தமனா எதிர்பார்க்கிறேன்னு அன்னைக்குதான் அவனுக்கு புரிஞ்சது ஓஹோ நமக்குள்ள இன்னும் ஆன்மகன் உருவாக்கப்படாத காரணம் என்னதே நாம உத்தமனா இல்லை உடனே அன்னைக்கு ஒப்பு கொடுத்தான் கரெக்டா ஒரு வருஷத்துல யார் பிறந்தா ஈசாக்கே பிறந்தான் இந்த ஏழு தன்மைகள் எப்படி வந்தது ஒரு வாலிபனுக்குள்ள எப்படி வந்தது அந்த ஸ்பெஷல் கிப்ட் அவனுக்குள்ள எப்படி ஆபரேட் பண்ணி அவனை எப்படி சேஞ்ச் பண்ணிருவன் கூடைய தேமார்தான் இவங்குடைய சில்வான் இருந்தான் ஷீலா இருந்தான் இருந்தானா ஷீலா இருந்தானா சீலா பொண்ணுங்க நினைச்சிருக்காது பவுலும் மார்க் இருந்தான் தேமா இருந்தான் இப்படி ஒரு லிஸ்டே இருக்கு அவங்க எல்லாம் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல ஆசை வைத்து போயிட்டான் ஜெயில வந்து பாடுபட்ட மனுஷன் தான் பவுலோட அவன் பெட்டி தூக்கிட்டான் ஒரு இடத்துல ஊழியத்துக்கு போக மாட்டான் ஐயோ அதெல்லாம் கஷ்டம் என்னால முடியாது அதோட அவனை கலத்தி விட்டான் யாரு பவுல் இனிமே ஊழியத்துக்கு கொண்டு வரக்கூடாது இப்படி பல விதங்கள போயிட்டான் மார்க்கு ஓடிப்பிட்டான் அடுத்து சில்வானு பவுல் சீலாவை தெரிந்து கொண்டு போனா அஸ்தி பாரதாங்க நான் பிரசங்க பண்றேன் பின்னால் எழுதப்பட்டதான சில்வானு பேரு சில்வானு மற்ற நிருபங்கள்லாம் வருவாங்க வாலிபர்கள் இருந்தாங்க ஆனா அவங்களும் அபிஷேகம் பெற்றவர்கள் தான் ஊழியம் செய்தவர்கள் தான் அவங்க எல்லாம் பூர்ணப்படல நான் சொல்ல வரல ஒவ்வொரு விதங்களிலும் கத்தரவர்களை நடத்தியிருப்பார் ஆனா இந்த வாதியர்களுக்கு மத்தியில் இவன் லைஃப் மாற்றினது அவனுடைய ஜென்மஸ்வாவத்தை மாற்றிருந்துச்சு இரண்டாவது அவனை அன்புள்ளவனாய் சீசனாய் மாற்றிருந்தது மூணாவது அவனை நர்சாட்சி உள்ளவனாய் மாற்றிருந்தது நாலாவது பவுளை போன்ற ஒரு பரிசுத்த மனது அவனுக்கு கிடைத்தது ஐந்தாவது நல்ல ஒரு ஊழியம் செய்யக்கூடியவனாய் கத்திரவனை உருவாக்கி அந்த அபிஷேகம் உருவாக்கியிருந்தது ஆறாவது அவனுடைய விசுவாசத்தை மாயமற்றதாய் மாற்றி இருந்தது ஏழாவது அவனை உத்தமனாய் குமாரனாய் உத்தம குமாரனாய் மாற்றியிருந்தது கத்தாவே இதே அபிஷேகம் எனக்கும் இருக்கு என் தலையிலும் அதே அபிஷேகம் பரிசுத்தாவின் அபிஷேகம் தான் புதிய ஏற்பாட்டு அபிஷேகம் தான் அவனும் புதிய ஏற்பாட்டு வாலிபன் தான் புதிய ஏற்பாட்டு சபையில ஒரு மெம்பர் தான் சுவாமி எனக்குள்ளே இந்த ஏழுல எதெல்லோ குறைவு இருக்கு சுவாமி எனக்கு இந்த அபிஷேகத்தினால இந்த வரங்களினால இதை எனக்கு கிளியர் பண்ணித்தாங்க அப்படி வாஞ்சுள்ள ஒரு கண்களை மூடுவோம் முழங்கால் படிவோம் கொஞ்சம் நேரம் கத்தோட ஆவி கடன் பெற்ற அபிஷேகத்தை அவங்க சரியா பயன்படுத்திக்கிட்டான் ஒரு சிலர் சம்பாதிக்கிறாங்க குடிச்சு அழிச்சிருவாங்க பார்த்திருக்கீங்களா கஷ்டப்படுவாங்க ஆனா இந்த சம்பாத்தியத்தை அழிச்சிருவாங்க ஆனா அதே சம்பாத்தியத்தை இன்னொருத்தங்க சம்பாதிச்சு அழகா வீடு வாங்கி கார் வாங்கி சமுதாயத்தில் நல்ல பேரோடு வாழ்றான் சம்பாத்தியம் பண்ண அதே பணம் தான் ஒருத்தன் அழிக்கிறான் ஒருத்தன் ஆக்குறான் அது போல நமக்குள்ள அபிஷேகத்தின் மூலமாக ஒப்பு கொடுப்போம் ஐயா என் ஜென்மஸ்வாவத்தை மாற்றும் என்னை சீசனாய் மாற்றும் உள்ளவனாய் மாற்றும் உண்மை போல மனதில் உள்ளவனாய் மாற்றும் பிள்ளை ஊழியர் போல என்னை ஊழியர் என்னை மாற்றும் ஆண்டவர மாயமற்ற விசுவாசியாய் என்னை மாற்ற மாண்டவர உத்தமனாய் என்னை மாற்ற மாண்டவர அப்படி வாஞ்சிக்கிறவங்க எல்லாம் பைபிளை மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் நெடுமழங்கால நின்று இந்த ஏழுல ஏதாவது குறைவு இருந்தால் அதை கேட்டு பெற்று நிறைவாக்கிக் கொள்ளுங்கள் ஏழுமே இல்லையா அழுமனே சிருஷ்டிகரே நினை வயோதிபர்களே பூர்ணத்தை நோக்கி அடியெடுத்து வையுங்கள் தொண்ணூத்தி ஒன்பது வயதில் விசுவாசத்தின் தகப்பனாகிய கத்தரின் எதிர்பார்த்திருப்பானால் நம்ம எப்படி கொஞ்ச நேரம் தர முழங்கால போடுங்க அழுங்க கண்ணீர் விடுங்க அறிக்கை எடுங்க தேவனை கூப்பிடுங்க அவருடைய இறக்கத்தை பெறுங்க ஒரு விசேஷத்தை அபிஷேகத்தை பெற்று நீங்கள் ஜெயத்தோடு திரும்பி செல்லுங்க கத்தர் இந்த கூட்டத்தை உங்களுக்கு மகிமையாய் மாற்றுவாராக தீமத்தை உருவாக்கின அதே பரிசு தாவியானவர் வல்லமையோடு கிரிய செய்யக்கூடிய ஒரு காலம் சபை காலங்கள் காலம் ஹலலூயா அப்படியானால் வல்லமை இரட்டிப்பா இறங்கக்கூடிய ஒரு காலம் தயவு செய்து யாரும் கீழே உட்காராதீங்க உங்களுடைய தலையை கீழே போடாதீங்க நேரத்தை பயன்படுத்துங்கள் கத்தாவே தீமத்திற்குள் அந்த வல்லமை எனக்குள் வரட்டுமா அந்தவர என்னை ஆளுகை செய்யும் என்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் உண்டையால் நிரப்பும் நேசிக்க ஒரு விடலை தாரும் உத்தமனாய் மாற்றும் உமை போல மனநிலவனாய் மாற்றும் நீங்க செய்ய வேண்டியது ஒன்று வாஞ்சிக்க வேண்டியது இரண்டாவது அதை கேட்க வேண்டியது வாஞ்சியுங்கள் கேளுங்கள் கத்தர் அபிஷேகத்தினால் நிரப்புவா